ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நம அர்ஜோசராயம் தயோ ஜனவன் ஸ்ரீஷ்ணர் கர்மயோகிகள் உபாசனை பண்ணக்கூடிய யோகிகள் இவர்கள்னால் ஷரீரத்தை விட்ட பிறகு அதாவது இந்த ஜீவர்கள் இந்த ஷரீரத்தில் இருந்துண்டு கர்மயோகத்தை செய்தவர்கள் கர்மயோகத்தோடு மட்டுமல்லாமல் உபாசனா யோகம் சகுண பிரம்ம உபாசனா யோகம் விஸ்வரூப உபாசனா யோகம் செய்தவர்கள் எந்த வழியாக எந்த லோகத்தை அடைகிறார்களோ அந்த பாதையை பற்றி உபதேசிக்கிறேன் என்று 23 மூணாவது ஸ்லோகத்தில் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் பிரதிஜ பண்ணினார் இங்க முதல்ல சகுண பிரம்ம உபாசனை பண்ணின யோகிகள் அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை உபதேசம் பண்ணுறார் பகவான் சகுண பிரம்ம உபாசகர்கள் எந்த பாதை வழியாக எந்த லோகத்துக்கு போகிறார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் இந்த காலசப்தம் காலத்துக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய வழியை சொல்லக்கூடியது அப்படின்னு நேர்த்திக்கே பார்த்துருக்கோம் அவர்கள் எந்த பாதையில் போகிறார்கள் அக்னிர் ஜியோதிஹி அகஹா சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் அக்னிர் ஜோதி ரக சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் அவர்கள் போகிற பாதையில் அக்னி தேவத்தை இருக்கிறது அந்த பிரம்ம உபாசகர்கள் சகுண பிரம்ம உபாசகர்கள் போகின்ற பாதையில் அக்னி தேவத்தை இருக்கின்றது அந்த வழியில் போனால் திரும்ப மாட்டோம் அந்த திரும்பவும் நாம் படிக்கலாம் ஜியோதிஹி ஜோதி அபிமான தேவத்தை ஜோதிர் தேவத்தை அக்னி தேவத்தை ஜோதிர் தேவத்தை இல்லாட்டி ரெண்டையும் சேத்து சொல்லலாம் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் அக்னிர் ஜோதிர் தேவத்தை என்று இரண்டு தேவத்தைகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் அகஹா பகல் தேவத்தை இதற்கெல்லாம் நாம் ஒரு தெய்வத்தை கருதுகிறோம் ஒரு தேவத்தை இருக்கிறதாக சாஸ்திரங்கள் உபதேசம் பண்ணுகிறது சுக்லஹா சுக்லபக்ஷ தேவத்தை ஷண் மாசா உத்தராயணம் ஆறு மாதங்களை உடைய உத்தராயண மார்க்கம் அயனம்னு சொன்னால் வழி உத்தரம்னா வடக்கு வழி சூரியன் இருக்கக்கூடிய அந்த தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் தொடங்குகிற வரைக்கும் ஆனி மாதம் உடையிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம உத்தராயண காலம்னு சொல்கிறோம் அந்த உத்தராயண மார்க்கம்னு இங்கே எடுத்துக்கணும் அந்த மார்க்கத்தில் தத்திர தத்ரைன்னா அந்த வழியில் உத்தராயண தேவதும் அக்னி தேவதா ஜோதிர் தேவதா அகர்தேவதா சுக்லபக்ஷ தேவதா உத்தராயண தேவதா அப்படின்னு அஞ்சாக எடுத்துக்கலாம் இல்லை அக்னிர் ஜோதிர்னு எடுத்துட்டா ஒன்றாகவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாக அதது ஸ்ரத்தையினால்தான் இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நாம் இதை நெகேட் பண்ண நம்மளால் முடியாது புரியலைங்கிறதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த சாதனங்களும் கிடையாது இது யோக சக்தியினால ரிஷிகள்லாம் உணர்ந்து சொன்ன விஷயங்கள் தற்ற அந்த மார்க்கத்தில் பிரயாத்தாக பிரயாணம் செய்கின்ற ஜீவர்கள் பிரம்ம கச்சந்தி பிரம்ம லோகத்தை அடைகிறார்கள் யாரு அப்படின்னு கேட்டா பிரம்மவிதா ஜனாகா சகுண பிரம்மத்தை உபாசனை பண்ணக்கூடிய ஜனங்கள் ஜனங்கள்னா ஜீவர்கள் இந்த மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் வேதத்தில் சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வச்சு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சகுண பிரம்ம உபாசனை விஸ்வரூபமாக செய்து அப்புறம் க்ரமமுக்திக்கான சாதனங்களை எல்லாம் அனுஷ்டித்து செல்லக்கூடியவர்கள் இந்த சூரிய கிரணங்கள் வழியாகனு மற்ற ச மற்ற பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரணங்கள் வழியாக இந்த ஜீவர்கள் செல்லுகிறார்கள் அப்படின்னு அங்கே இந்த தேவதைகளெல்லாம் இருக்கான் இவர்கள் தட்சிணாயணத்தில் இறந்தாலும் அவர்கள் உத்தராயண மார்க்கத்தில் தான் போவார்கள் உத்தராயணத்தில் இறந்தாலும் இந்த உபாசனை பண்ணாதவர்கள் இந்த மார்க்கத்தில் போக மாட்டார்கள் அப்படின்னு உத்தராயண காலத்தையோ தட்சிணாயண காலத்தையோ இங்கே குறிக்கலை உத்தராயண தேவத்தை தட்சிணாயண தேவத்தை அப்படின்னு இங்கே புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் இந்த சகுண பிரம்ம உபாசகர்கள் அடையக்கூடிய கத்தியை பற்றி இங்கே உபதேசித்திருக்கிறது இனி கேவலம் கர்ம காண்டத்தை மாத்திரம் அதாவது உபாசனை பண்ணாமல் தர்மத்தை மாற்ற அனுஷ்டானம் பண்ணியவர்கள் விசேஷ தர்மத்தை செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடிய உலகத்தையும் அதற்கான பாதையை பற்றியும் சொல்ல போகிறார் இவர்கள் இந்த பாதையில் போய் திரும்பி விடுவார்கள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டவர்கள் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறவர்கள் திரும்பி வருவதில்லை இங்கே செல்லுகிறவர்கள் இது சொர்க்கலோகம் சொல்ல போகிற சொர்க்கலோகத்திற்கு போகின்றவர்கள் திரும்பி வருவார்கள் இதை பற்றி அடுத்த ஸ்லோகம் அதாவது இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறது நாளைக்கு நாம் தட்சிணாயன மார்க தேவத்தை இருக்கக்கூடிய பாதையில் சந்திரனுடைய கிரணங்கள் வழியாக ஜீவர்கள் போகக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்ல போறார் கேவல கர்மத்தை அனுஷ்டானம் செய்தவர்களுக்கு அந்த பாதை என்று சொல்ல போகிறார் அதை நாளைக்கு அந்த ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுப்போம் அக்னிர்ஜோதிரஹுலாசாவுத்தராயணம் தத்திரி பிரம்மவிதோஜன